மற்ற படைப்புகளுக்கு மனிதர்களுக்கு அருகில் இருக்கும் மேலும் மக்கள் அவர்களது செயல்களின் அளவுக்கு ஏற்பயில் மூழ்கி இருப்பார் அவர்களில் சிலர் தங்களின் இரு கரண்டை வரை வியர்வையில் இருப்பர் மேலும் அவர்களில் சிலர் இரண்டு முட்டுக்கால்கள்டுப்புகள் இருப்பர் மேலும் அவர்களில் சிலர் தங்கள் வாய் வரை வியர்வையில் இருப்பர் என்று கூறிய எனப்பாகும் அணை வசல்லம் அவர்கள் தன் கையை வாய் வரை சுட்டிக்காட்டினார்கள் இரண்டு எட்டு அவர்கள் கூறுகிறார்கள் என்ற வார்த்தைக்கு இரு பொருள் உள்ளதால் ஒரு மைல் என்பதை பூமியின் தூரத்தை கணக்கிட்டு கூறினார்களா அல்லது கண்ணிற்கு சுர்மா போட பயன்படும் குச்சியை கூறினார்களா என்பதை நாம் அறியவில்லை